வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜூலை 13 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு த ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ் என தற்போது அழைக்கப்படும் த ஜெனரல் அசம்பிளி கல்லூரியை அலெக்ஸாண்டர் டப் மற்றும் ராஜாராம் மோகன் ஆகியோர் கொல்கத்தா நகரில் தொடங்கி வைத்தனர் ஆண்டு இலங்கையில் காவல் காவல்துறை மற்றும் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்து பிள்ளைகளின் கல்விக்கு ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் ஓர் ஆங்கில பள்ளிக்கூடத்தை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெர்லின் செர்பியா மான்டிகிரோ ருமேனியா ஆகிய நாடுகள் ஒட்டோமான் டேரரசிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு லண்டனில் இடம்பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் முதன் பெண்கள் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட்டின் மேல் உள்ள மலையில் ஹாலிவுட் குறியீடு அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்டது ஆரம்பத்தில் இது ஹாலிவுட் லாந்து என எழுதப்பட்டாலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தற்போதைய பெயருக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் உருகுவேயில் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காஷ்மீர் ஸ்ரீநகரில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் எழுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மொரோக்கோவில் ராணுவ புரட்சி தோல்வியடைந்தது இதில் ஈடுபட்ட பத்து ராணுவத்தினர் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மின்சார இழப்பினால் நியூயார்க் நகரம் 25 ஐந்து நேரம் இருளில் மூழ்கியது இதன் காரணமாக பல கொள்ளை சம்பவங்களும் பல்வேறு சமூக விரோத நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோமாலியா எத்தியோப்பியா மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் அ அமிர்தலிங்கம் மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோர் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரோன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் தெரசா மே புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆண்டு ஜூலியட் சீசர் ரோம தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுந்தர சண்முகனார் புதுவை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் சவுந்தரநாயகம் முன்னாள் ரோமன் கத்தோலிக்க யாழ்ப்பாண ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வ ஐ சயபாலன் இலங்கை எழுத்தாளர் கவிஞர் நடிகர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லே முருகபூபதி இலங்கை ஆஸ்திரேலிய தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைரமுத்து தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேப்ரியல் லிப்மன் நோபல் பரிசு பெற்ற லக்சம்பர்க் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆல்பிரட் மார்ஷல் பிரிட்டிஷ் பொர்ளியல் நிபுணர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபிரீடா காலோ மெக்சிகோ ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ அமிர்தலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ கி ராமானுசன் இந்திய எழுத்தாளர் மொழியியல் ஆய்வாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒட்டாவியோ குத்ரோச்சி இத்தாலிய தொழிலதிபர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எஸ் ராமதாஸ் இலங்கை வானொலி மற்றும் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வீர சந்தானம் தமிழக ஓவியர் மற்றும் நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மாவீரர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை